والله نستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله مضل فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله ارسله الله بالحق بشيرا ونذيرا أَمَّا بَعْدُ فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى فِي كِتَابِهِ الْقَدِيمِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ وَإِذْ بَاعَثَ مُوسَى 40 لَيْلَةً ثُمَّ اتَّخَذْتُمُ الْعِجْلَ مِنْ بَعْدِهِ وَأَنْتُمْ ظَالِمُونَ ثُمَّ غَفَوْنَا عَنْكُمْ مِنْ بَعْدِ ذَلِكَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ وَإِذَا تَيْنَا مُوسَى الْكِتَابَ وَالْفُرْقَانَ لَعَلَّكُمْ تَهْتَدُونَ وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ يَا قَوْمِ إِنَّكُمْ وَلَمْ تُنْهَوْا عَنْ خُسُوكُمْ بِاتِّخَاذِكُمُ الْعِجْلَ فَتُوبُوا إِلَى بَارِئِكُمْ فَاقْتُلُوا أَنفُسَكُمْ பெரிய சகோதரர்களே அல்லாஹு தாலா அடுத்து சொல்லுகின்றான் சும்மா அபிதால அவ்வாறு காளை மாட்டை நீங்கள் வணங்கிய பின்னால் உங்களுடைய பாவங்களை அல்லாஹால உங்களுக்கு மன்னித்தான் தஷ்குறோன் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக ஆவதற்காக வேண்டி அந்த பாவங்களை எப்படி மன்னித்தான் என்பதை அடுத்த ஆயத்தில் அடுத்து வரக்கூடிய இரண்டாவது ஆயத்திலே அல்லாஹால விளக்குகின்றான் அதற்கு முன்னதாக அந்த பாவங்களை மன்னித்ததின் காரணமாக இவர்கள் நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹத்தால இந்த ஆயத்திலே சுட்டிக்காட்டுகின்றார் மூசா அலை அவர்களுக்கு அல்லாஹத்தால தௌராத் என்ற வேதத்தை அருளியதையும் தௌராத் வேதம் நல்லது இது கெட்டது இது என்று சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய வேதமாக அது இருந்தது என்பதையும் அதன் மூலமாகத்தான் நீங்கள் நேர் பெற முடியும் என்பதையும் அடுத்து வரக்கூடிய அல்லாஹத்த அவர்கள் காலை மாட்டை வணங்கியதின் காரணமாக அல்லாஹால அந்த பாவத்தை மன்னித்து விட்டதாக இந்த முதல் ஆயத்தில் குறிப்பிடுகின்றார் சும்மா அப்டின் பிறகு உங்களை விட்டும் அந்த பாவங்களை நாம் அழித்து விட்டோம் பாவங்களை மன்னிப்பது என்பது ஒன்று பாவங்களை அழிப்பது என்பது ஒன்று நம்முடைய பாவங்கள் எல்லாம் வெறுமனே மன்னிப்பை பெற்றால் மட்டும் போதாது அது அழிக்கப்பட வேண்டும் என்பதையும் அல்லாஹத்தால தெரியப்படுத்துகின்றான் அது மூசாலே சலாத்துடைய அந்த பவுமகள் அவர்கள் செய்த மிகப்பெரிய குற்றம் இணை வைத்தல் என்ற அந்த குற்றத்தை அவர்களை ஏட்டிலிருந்து அழித்து விட்டதாக குறிப்பிடுகின்றார் மன்னித்தல் என்பதற்கு என்பதாக பாவ மன்னிப்பு தேடுதல் என்பதாக சொல்லப்படும் பாவ மன்னிப்பு ஒரு மனிதன் பாவத்தை செய்துவிட்ட மனிதன் பாவத்துக்காக மன்னிப்பு தேடினால் அல்லாஹால அந்த பாவத்தை மன்னித்து விடுகின்றான் என்று நாம் சாதாரணமாக சொல்லுகின்றோம் ஆனால் ஒரு பாவம் செய்யப்பட்ட நேரத்தில் அந்த பாவம் நம்முடைய ஏட்டிலே எழுதப்பட்டு வருகின்றது ஒவ்வொருவருக்கும் செயலேடுகள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன நன்மைகளை எழுதுவதற்கும் தீமைகளை எழுதுவதற்கும் வழக்குகள் நியமனம் பெற்றிருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் வலப்பக்கம் இடப்பக்கம் நம்முடைய தோளின் மீது அவர்கள் இருந்து நம்முடைய செயல்களை எழுதிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதனை சொல்லித் தருகின்றார்கள் அப்படி எழுதப்பட்ட அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்பது நம்முடைய அந்த செயலேட்டிலிருந்து அது அழிக்கப்பட வேண்டும் அழிக்கப்பட்ட பிறகுதான் நம்முடைய பாவங்களுக்கு குற்றங்களுக்கு சாட்சிகள் இல்லாமல் ஆக்கப்படும் பொதுவாக நாம் செய்யக்கூடிய பாவங்கள் அல்லது நன்மைகள் அனைத்திற்குமே இந்த உலகத்தில் சாட்சிகள் இருந்து கொண்டிருக்கின்றன மலக்குகள் சாட்சிகளாக இருக்கின்றார்கள் அதே போன்று நாம் எந்த இடத்திலே நன்மைகளை அல்லது பாவங்களை செய்கின்றோமோ அந்த இடமும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் சாட்சிகளாக அமைந்திருக்கின்றன ரசூல்லாய் சவல்லாஹ் செல்லும் அவர்கள் அது பற்றி ஏராளமான விளக்கங்களை சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு மனிதன் நாம் தொழுதோம் இந்த மஸ்தி நாம் தொழுகின்றோம் என்றால் இங்கு இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் நாம் தொழுதுவதற்கு சாட்சிகளாக ஆக்கப்படுகின்றன இந்த பாயின் மீது நாம் தொழுது இருக்கின்றோம் இந்த பாய் நமக்கு சாட்சியாக கொண்டு வரப்படும் இது மண்ணோடு மண்ணாக மக்கி மடிந்து போய்விட்டாலும் கூட இதனுடைய அணுக்களை அல்லாஹுக்கால சாட்சிகளாக ஆக்கி வைப்பார் அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் சாட்சிகளாக ஆக்கப்படும் அதனால்தான் ரசூல்லா அலிசல்லம் அவர்கள் மரங்கள் அடர்ந்த பகுதிக்கு காடுகளுக்கு நீங்கள் சென்றால் நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் சென்றால் அங்கே அல்லாகவே நீங்கள் சப்தமிட்டு திக்ரு செய்து கொள்ளுங்கள் அங்கிருக்கக்கூடிய அந்த மரங்கள் மரத்தினுடைய கிளைகள் இலைகள் அதில் இருக்கக்கூடிய மற்ற பழங்கள் காய்கள் பூக்கள் அனைத்தும் நீங்கள் செய்யக்கூடிய திக்ருகளை செவியுறக்கூடியவையாக இருக்கின்றன அவையெல்லாம் உங்களுக்கு சாட்சிகளாக கொண்டு வரப்படும் என்பதாக சொல்லுகின்றார்கள் அதே போன்று கற்கள் நிறைந்த ஒரு மலைப்பகுதிக்கு நாம் செல்லுகின்றோம் அங்கேயும் சப்தமிட்டு திக்ரு செய்து கொள்ள வேண்டும் அங்கிருக்கக்கூடிய கற்கரடுகள் எல்லாம் நம்முடைய திகருக்கு சாட்சிகளாக ஆக்கப்படும் அதே ஒரு மனிதன் ஒரு இடத்திலே பாவம் செய்கின்றான் தவறான காரியத்தை செய்கின்றான் குற்றத்திற்குரிய வேலை வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றான் என்றால் அங்கு இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் இந்த குற்றத்திற்கு சாட்சியாக ஆக்கப்படும் மரங்கள் அடர்ந்த பகுதியிலே ஒரு தோட்டத்திலே ஒரு தோப்பிலே ஒரு காட்டிலே ஒரு மனிதன் பாவத்தை செய்கின்றான் என்றால் அங்க இருக்கக்கூடிய மரங்கள் மற்ற பொருட்கள் ஆக்கப்படும் அதே போன்று கற்கரர்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே பாவத்தை செய்யும்போது அது சாட்சியாக வரும் பாவத்திற்கு சாட்சியாக ஆக்கப்படும் இப்பொழுது நாம் செய்த அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்பது வெறுமனே அல்லாஹத்தால மன்னித்து விட்டான் என்று அவனுடைய தீர்ப்பிலே முடிவு செய்வது என்பது மட்டுமல்ல அந்த பாவங்கள் நம்முடைய செயலாட்டிலே இருக்கவே கூடாது அந்த பாவங்களுக்கு சாட்சிகளாக வரக்கூடிய பொருள்களும் அழிக்கப்பட்டு விட வேண்டும் அதாவது சாட்சிகள் இல்லாமல் ஆக்கப்பட்டு விட வேண்டும் சாதாரணமாக நாம் உலக வழக்கத்திலே சொல்லுகின்றோம் சாட்சி அழிக்கப்படுவது சாட்சிகள் இல்லாமல் ஆக்கப்படுவது என்பதாகும் நம்முடைய செயல்களுக்கு பாவங்களுக்கு சாட்சிகள் இல்லாமல் வேண்டும் அதற்கு பெயர்தான் சொல்லப்படும் என்று சொன்னால் மன்னிப்பு அதை நம்முடைய செயலேட்டில் இருந்து அழித்து விடுவது சாட்சிகள் அனைத்தையும் அழித்து விடுவது என்பதாக பொருளாகும் அபௌனா என்பதற்கு மஹௌனா நாம் அழித்து விட்டோம் என்பதாக பொருளாகும் அதனால்தான் மிகச்சிறந்த இரவாகிய லைலத்து அந்த இரவு கண்டுகொள்ளப்பட்டு விட்டால் எனக்கு தெரிந்து விட்டால் நான் என்ன துவா கேட்பது அல்லாவிடத்தில் எதை கேட்பது அவர்களிடத்தில் கேட்ட நேரத்தில் சொல்லித் தொந்த துவா நாம் ஒவ்வொரு லைலத்து இரவிலும் நோன்பிலும் கேட்டுக் கொண்டு இருக்கின்றோம் அல்லாஹு நீ மன்னிப்பவன் மன்னிப்பவன் என்று சொன்னால் பாவங்களை அழிப்பவன் நீ கரீன் சங்கையாளன் தயாள குணம் உள்ளவன் நீ என்னை என்னை விட்டும் என்னுடைய அந்த பாவங்களை அழித்து விடுவாயாக என்னுடைய செயலாட்டிலே என்னுடைய பெயரிலே ஏதேனும் பாவங்கள் குற்றங்கள் நீ எழுதி வைத்திருந்தால் அது சாட்சிகள் அதற்காக வேண்டி இருந்தால் அந்த சாட்சிகளை அந்த குற்றங்களை நீ அழித்து மறைத்து விடுவாயாக என்று அதனுடைய பொருளாகும் அவ்வளவு ஆழமான கருத்துள்ள ஒரு சின்ன துவாதர் ஒவ்வொரு மற்ற நேரத்திலும் இந்த சொல்லி காட்டுகின்றான் அந்த முசா அலைடைய கவுமுகள் செய்த அந்த குற்றத்தை நாம் அழித்து விட்டோம் அசௌனா அன் கு அந்த பாவங்களை அழித்து விட்டோம் மீம்பாதி நீங்கள் அப்படி குற்றங்கள் அந்த இணை வைத்த பின்னால் காலை மாட்டை வணங்கிய பின்னால் அதை நாம் அழித்து விட்டோம் ஏன் என்று சொன்னால் தஷ்குரூன் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக ஆவதற்காக வேண்டி என்பதாக குறிப்பிடுகின்றார் இங்கே மற்றொரு கருத்தை தெரியப்படுத்துகின்றான் ஒரு மனிதனுக்கு அல்லாவின் புறத்திலிருந்து ஒரு நன்மை வழங்கப்படக்கூடிய நேரத்தில் இப்பொழுது பாவங்கள் வன்னிக்கப்படுவது என்பது மிகப்பெரிய நன்மை இருக்கக்கூடிய நன்மைகளில் அல்லாஹவிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் ஞாபகத்துல தருகின்றான் என்று சொன்னால் நான் செய்த பாவங்களை அல்லா மன்னித்து அழித்து விடுவதற்கின்றதை சாட்சிகள் இல்லாமல் ஆக்கி விடுவதற்கின்றது அது மிகப்பெரிய நியாமத்தாகும் அதற்காக என்ன செய்ய வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் சுக்குரு செய்ய வேண்டும் அது நீங்கள் ம் தஸ்குரோல் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக ஆவதற்காக வேண்டி என்னுடைய உங்களுடைய பாவங்களை நான் அழித்தது நன்றி செலுத்துவதற்காக வேண்டி நாம் உங்களுடைய அழித்து விட்டோம் என்பதாக அல்லாஹத்தால சொல்லுகின்றனர் அதாவது நீங்கள் நன்றி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹத்தால தெரியப்படுத்துகின்றனர் ஷுக்குர் என்று சொன்னால் நன்றி என்று சொன்னால் என்ன என்பது பற்றி முன்னாலும் சொல்லப்பட்டு இருக்கின்றது நன்றி செய்வது என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பது இங்கே அல்லாஹத்தாலா அதன் மூலமாக மூமிக்கும் அதனை உணர்த்துகின்றான் இந்த ஆயத்தினுடைய இடத்திலே சுக்ரி என்பதை பற்றி பல கருத்துக்களை எழுதுகின்றார்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் பொதுவாக என்பது மூன்று வகையாக அமைய வேண்டும் எனக்கு ஒரு நியமத்து கொடுக்கப்பட்டு இருக்கின்றது என்று சொன்னால் அந்த நியாமத்திற்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அந்த நன்றி மூன்று வகையில் அமைய வேண்டும் ஒன்று லிசானி என்பதா அல்பி என்பதாக சொல்லப்படும் முதலாவதாக அல்லாஹ் எந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கின்றானோ அந்த பாக்கியத்தை மனதால் நான் முதலாவதாக உணர வேண்டும் மனதால் உணர வேண்டும் அல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட பாக்கியத்தை அருளியிருக்கின்றான் செல்வத்தை தந்திருக்கின்றான் சிறப்பை தந்திருக்கின்றான் என்று மனதால் முதலாவதாக உணர வேண்டும் மனதிலே உணராமல் வெளித்தோற்றத்திலே செய்யப்பட்டால் நன்றி செலுத்தப்பட்டால் அது முழுமையான நன்றியாக ஆக்கப்பட மாட்டார் அல்லாஹ் எனக்கு இவ்வளவு இவ்வளவெல்லாம் நன்மைகளை செய்திருக்கின்றான் பாக்கியங்களை செய்திருக்கின்றான் அருள் புரிந்திருக்கின்றான் என்று மனதால் முதலாவதாக நாம் நிர்ணயம் கொள்ள வேண்டும் அதுதான் அசலாக ஆக்கப்படும் நன்றியிலே கல்வி என்பதாக கல்வை சேர்ந்த நன்றி என்பதாக சொல்லப்படும் இரண்டாவதாக அந்த கல்விலே எதை நம்பிக்கை கொண்டிருக்கின்றேனோ எந்த நன்றியை நான் உறுதி கொண்டேனே அதை நாவின் மூலமாக சொல்லி காட்ட வேண்டும் உதாரணமாக எனக்கு ஒரு பொருள் கிடைத்தது உலக சம்பந்தப்பட்டதோ தீன் சம்பந்தப்பட்டதோ ஒரு பொருள் கிடைத்தீமை என்னை விட்டும் போய்விட்டது அதுவும் பாக்கியம் தான் ஒரு நன்மை கிடைப்பதும் ஒரு தீமை போக்கப்படுவதும் உறுதி கொள்ள வேண்டும் அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான் நன்றி என்ற ஒரு உணர்வு ஏற்பட வேண்டும் அது கல்வை சேர்ந்த சுக்குர் இரண்டாவதாக அப்படி ஞாபகத்து கிடைத்ததற்காக வேண்டி புகழ வேண்டும் நாவின் மூலமாக அலம்லா அசுபுரில்லா சுபகார் அல்லா இலாக இல்லல்லா என்று ஏதேனும் ஒரு சிக்கரை கொண்டு அல்லாஹை புகழ வேண்டும் அந்த புகழ்தல் எவ்வளவு அதிகமாக இருக்கின்றதோ நாவின் மூலமாக அவ்வளவு அதிகமாக நாவின் மூலமாக நன்றி செலுத்தி விட்டார் என்பதாக பொருளாகும் ஒரு தடவை இரண்டு தடவை அல்ல பல ஆயிரக்கணக்கான தடவை அதை சொல்லி சொல்லி காட்ட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் பிறகு மூன்றாவதாக உறுப்புகளின் மூலமாக செயல்படுதல் ஜவாரிஹி என்பதாக சொல்லப்படும் என்பதாக சொல்லப்படும் உறுப்புகளைச் சேர்ந்த நன்றி உறுப்புகளின் மூலமாக அல்லாவுக்காக வேண்டி நன்றி செலுத்த வேண்டும் அது அமல் வழிபாடு என்பதன் மூலமாக என்பதன் மூலமாக அந்த நன்றி தெரிவிக்கப்பட வேண்டும் ஒரு இரண்டு ரக்காத்தை தொழுவது எனக்கு திடீரென்று உலக சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் கிடைத்தது முறையில ஒரு பொருள் எனக்கு கிடைத்தது அதை நான் சம்பாதித்தாலும் சிரமப்பட்டு சம்பாதித்தாலும் அது அல்லாஹுடைய அல்லாவுடைய யாராவது ஒருத்தர் அன்பளிப்பா கொடுத்தா தான் ஞாபகம் அர்த்தம் இல்ல கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் பொருள் தேடுகின்றோம் ஒருத்தர் வியாபாரம் செய்கின்றோம் விவசாயம் செய்கின்றோம் மற்ற தொழில்கள் செய்கின்றோம் இதன் மூலமாக ஒரு பெரும் பொருள் எனக்கு கிடைக்கின்றது உழைத்துத்தான் சம்பாதிக்கின்றோம் ஆனால் கொடுப்பது அல்லாஹத்தாலாவுடைய சேர்ந்ததாக உழைத்த பின்னாலும் கூட சிலருக்கு இல்லாமல் போயிடும் உழைத்த பின்னாலும் கூட நஷ்டம் ஏற்பட்டு போயிடும் உழைத்த பின்னாலும் பொருள் லாபம் கிடைக்காமல் போய்விடும் பொருள் கிடைப்பதும் அல்லாஹத்தாலாவுடைய நியமத்தை சேர்ந்தது அதற்காக வேண்டிய இந்த மூன்று வகையான சுக்ரியாவும் அமைய வேண்டும் கல்விலே அந்த நம்பிக்கை வர வேண்டும் எண்ணம் வர வேண்டும் இரண்டாவதாக நாவிலே அல்ஹந்தில்லா என்று சொல்ல வேண்டும் ஒரு இரண்டக்காக தொழுது கொள்ள வேண்டும் சுக்ரியாக வேண்டி உறுப்புகளின் மூலமாக செய்யப்படக்கூடிய வணக்கங்களிலே வரலான வணக்கங்களை நிரந்தரமாக நம்பிக்கையோடு மிக உறுதியோடு அதை செய்யக்கூடிய தன்மை இருக்க வேண்டும் பரவான தொழுகைகள் இருக்கின்றன ஐந்து வேலை தொழுவது இந்த தொழுகைகளையும் எப்படி தொழவேண்டும் எந்த நேரத்தில் தொழ வேண்டும் சரியாக தொழுது கொள்வதற்கு அதுவும் நிறைவேற்றுவதற்கு உறுப்புகளின் மூலமாக நிறைவேற்றுவதற்கு ஒரு காரணமாக ஆகியும் அது அல்லாத உபரியான நபிலான வணக்கங்களையும் செய்து கொள்ள வேண்டும் இது உறுப்புகளின் மூலமாக செய்யப்படக்கூடிய நன்றியாக ஆக்கப்படும் அப்படிப்பட்ட அந்த நன்றி நிரந்தரமாக ஒரு மனிதனிடத்தில் இருந்துவிட்டால் கொடுக்கப்பட்ட அந்த நியமத்தை அல்லாஹலும் அதிகமாக்கி கொண்டே இருப்பார் அதே போன்று நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் அதிகப்படுத்துவேன் நன்றி செலுத்தினால் அதிகப்படுத்துவேன் கபர்த்தும் நீங்கள் நிராகரித்தால் நன்றி செலுத்தாமல் இருந்தால் நன்றி செலுத்தினால் அதிகப்படுத்துவேன் என்று சொல்லி அல்லாஹாலி செலுத்தாவிட்டால் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் இந்நாதாபி என்னுடைய தண்டனை மகா கடுமையானது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கீங்க என்று அல்லாஹால சொல்லி அந்த தண்டனையை நன்றி செலுத்தாதவர்களுக்கு தண்டனை உண்டு என்பதையும் அல்லாஹால அங்கே விளக்குகின்றான் சரி நீங்கள் நன்றி செலுத்தின அதிகப்படுத்துகின்றோமோ அதை அதிகப்படுத்துவதாக விளக்கம் என்பது ஒரு நியமனத்துல கண்கள் பெரிய உடல் இந்த கண்களுக்காக வேண்டி ஒருத்தர் நன்றி செலுத்துகின்றார் அப்படின்னு வச்சு கண்களுக்கு மட்டும் உடல் உறுப்புகள் எல்லாத்துக்கும் மொத்தமா செலுத்துறது அது வேற கண்களுக்கு நன்றி செலுத்துகின்றார் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கண்களுக்காக நினைச்சு பார்த்து அலகா என்று மூலமாக அதற்குரிய வணக்கங்களை நிறைவேற்றுவாரே இப்ப கண்களுக்குரிய சுக்ரியா கண்களுக்கு கண்கள் என்ற அந்த ஞானத்துக்குரிய சுக்ரியா என்னவென்று சொன்னால் கண்களில் ஹராமை பார்க்காமல் இருப்பது அதுதான் அசல் சுக்ரியா கண்களால் அராமான பார்வையை பார்க்காமல் இருப்பது அசல் சுக்ரியாவாகும் நன்றியாக இப்படி கண்கள் கொடுக்கப்பட்டதற்கு நன்றி செலுத்தினால் அசீதண்ணுக்கு உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன் அந்த கண்களை அதிகப்படுத்துவேன் அப்படின்னு கண்களை அதிகப்படுத்துனா ரெண்டு நாள் ஆகிறது அர்த்தம் இல்ல கண்களுடைய பார்வையை அதிகப்படுத்துவேன் அப்படின்னு அர்த்தம் அதாவது கண்கள் என்ற அந்த நியமத்து எதற்காக வேண்டி தரப்பட்டு இருக்கின்றதைய ஒளியை அதனுடைய பிரகாசத்தை அதனுடைய வேலையை அதிகப்படுத்துவேன் இந்த கண்களின் மூலமாக இன்னும் அதிகமான நன்மையான காரியங்களை ஹலாலான காரியங்களை பார்ப்பதற்குரிய தௌசியத்தை உண்டாக்குவேன் அதே காதுகள் இப்படி ஒவ்வொரு உறுப்பாக எடுத்துக்கொள்ளலாம் காதுகளுக்குரிய நன்றி நாம் செலுத்துவோமே நன்றியை செலுத்துவோமே அந்த காதுகள் எந்த நேரத்திலும் பழுதடைந்து விடாமல் எல்லா காலங்களிலும் அது கேட்கக்கூடிய தன்மை உடையதாகவே நான் ஆக்கி வைப்பேன் என்று பொருளாக இப்படி ஒவ்வொரு உறுப்பையும் எடுத்துக் கொள்ளலாம் எல்லா உறுப்புகளுக்கும் நன்றி என்பதற்கும் நன்றி செலுத்தும் பொழுது அந்த அதிகத்தை அல்லாஹத்தால கொடுப்பதாக வாக்களிக்கின்றார் ஆகவேதான் என்பது என்பதாக குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது நன்றி செலுத்துதல் என்பது எல்லா உறுப்புகளின் மூலமாகவும் அல்லாஹுக்கு வழிபடுவது ரகசியத்திலும் பகிரங்கமான நேரத்திலும் மனிதர்களுக்கு மத்தியிலே மனிதன் இருக்கக்கூடிய நேரத்தில் பரிபூர்ணமான ஞாபகத்துகளை எனக்கு நீ தந்திருக்கின்றாய் என்னை நபியாக உயர்ந்த நபியாக ஒரு பெரிய கூட்டத்தாருக்கு நபியாக என்னை நீ அனுப்பி வைத்தாய் ஒரு கொடுங்கோலனான மன்னனை திருத்துவதற்காக வேண்டி என்னை நீ நபியாக அனுப்பினாய் என்றெல்லாம் அவர்களுக்குள்ளாவிடத்தில் சொல்லி காட்டி இவ்வளவு எனக்கு ஞாபத்துகளை நீ தந்தாய் அப்படி ஞாபத்தை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் சுக்குரு செய்ய வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் என்பதாகவும் நீ எனக்கு கட்டளையிட்டிருக்கின்ற ஆனால் நான் உனக்கு எப்படி நன்றி செலுத்துவது என்று எனக்கு தெரியவில்லை ஏன் என்று சொன்னால் ஒரு நன்றி செலுத்த வேண்டும் என்று நான் விரும்பினால் அந்த நன்றி செலுத்த சுக்குரு என்ற நிலை எனக்கு வருகின்றதல்ல சுக்குரு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அது ஒரு ஞானத்தாக மாறிவிடுகின்றது ஞாபகத்தும் மின்க நான் உனக்கு சுக்குரு செய்ய வேண்டும் என்று நினைப்பது இருக்கின்றது அதுவும் உன்னிடத்திலிருந்து ஒரு நியாமத்து எனக்கு இப்ப சுக்குரு செய்ய வேண்டும் என்று நினைக்கும் ஒரு ஞாபகத்து வந்துவிட்டால் அப்ப அதுக்கு ஒரு சுக்குரு செய்யணும் சுக்குரியாவுக்கும் ஒரு சுக்குரியா ஒரு சுக்குருக்குன்னொரு வேணும் இப்படியே நன்றி என்று தொடர்ந்து முடிவில் போய் கொண்டே இருக்குறது என்று கேட்டார்கள் எப்படிப்பட்ட அறிவு என்று சொன்னால் அதற்கு மேல அறிவே இல்லை அந்த அறிவை நீ கற்றுக்கொண்டாய் அது என்ன தெரியுமா முடியல பெரிய அறிவு நன்றி செலுத்த முடியாது என்று அஜிஸ் உன்னுடைய விளங்கி கொண்டாய் அதுதான் பெரிய அறிவு பெரிய அறிவை நீ கற்றுக்கொண்டாய் ஆகவே நீ கற்றுக்கொண்ட அந்த அறிவு தான் அதுதான் என்பது என்பதாக அல்லாஹால நீ எதை கற்றுக்கொண்டாயோ அதாவது என்னால் நன்றியே செலுத்த முடியாது ஏனென்றால் நன்றி செலுத்துவதற்கு ஒரு நன்றி ஒரு நன்றி ஒரு நன்றி என்று போய்க் கொண்டே இருந்தால் அது முடிவில்லாமல் போய்கொண்டே இருக்கும் என்று நீ கொண்டாயே அதுதான் பெரிய சுக்ரியா என்பதாக அல்லாஹத்தாலா சொல்லிக்காள் நன்றி செலுத்த முடியாது என்பதை விளங்கிக் கொள்வது ஒரு நன்றி அல்லாஹாலி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்துகளுக்கு நன்றி செலுத்து எந்த ஞாபகத்து கொடுக்கப்பட்டோ அதற்கு மாற்றம் செய்யாமல் இருப்பது அந்த நியாமத்துக்கு மாறு செய்யாமல் பாவம் செய்யாமல் இருப்பதற்கின்றது அதுதான் சுக்குரு என்பதாக சொன்னார் இப்ப முதல்ல சொன்னார் கண் ஒரு நியமன் இந்த கண்ணுக்குள்ள சுக்குரு என்னவென்று சொன்ன நன்றி என்னவென்றால் கண்களின் மூலமாக பாவங்களை செய்யக்கூடாது ஹராபான காரியங்களை பார்க்க கூடாது அடுத்தவரை அலட்சிய கண் கொண்டு பார்க்க கூடாது கண்களின் மூலமாக எந்த விதமான பாவங்களும் ஏற்படக்கூடாது அதுதான் கண்களுக்குரிய சுக்ரியன் அதை அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் கைகள் கொடுக்கப்பட்டதற்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லாவுக்கும் கைகளுக்கு நன்றி என்னவென்றால் இந்த கைகளின் மூலமா பாவம் செய்யக்கூடாது யாரையும் அடிக்கக்கூடாது யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது அல் முஸ்லீமும் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் யார் முஸ்லிமுக்குள்ள இலக்கணம் என்னவென்றால் மற்ற முஸ்லிம்கள் மற்ற மனிதர்கள் இவருடைய கையை விட்டும் நாக்கை விட்டும் சலாமித்து பெறுவார்களே அவர்கள் என்னை பார்த்த உடனே மற்றவங்க எல்லாம் வழங்கணும் இவர் கையால யாருக்கும் துன்பம் செய்ய மாட்டாருங்க இவருடைய நாக்கினால யாருக்கும் எந்த விதமான தீமையும் செய்ய மாட்டார் அப்படிப்பட்ட ஆள் என்று என்னை பற்றி மற்றவர்கள் எல்லாம் சொன்ன நான் தான் முஸ்லீம் என்று சொல்லுகின்றார் இது என்னுடைய கைகள் கொடுக்கப்பட்டதற்கு என்னுடைய நாக்கு கொடுக்கப்பட்டதற்கு சுக்ரியாவாக ஆகும் அதே போன்று ஒவ்வொரு காதுகள் கொடுக்கப்பட்டதற்கு ஞான சுக்குரு காதுகளின் மூலமாக எந்த தீமையையும் கேட்க கூடாது கால்கள் எந்த நடந்து செல்லக்கூடாது இதயம் கொடுக்கப்பட்டதற்கு சுக்ரியா இதயத்தின் மூலமாக எந்த பாவத்தையும் நினைக்க கூடாது அகல் கொடுக்கப்பட்டதற்கு சுக்ரியா அக்களின் மூலமாக எந்த பாவத்தையும் சிந்தனை செய்யக்கூடாது என்னுடைய ரூகள் கொடுக்கப்பட்டதற்கு சுக்ரியா என்னுடைய ரூகளின் மூலமாக எந்த விதமான தீமையான காரியங்களையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடாது இப்படி ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு உறுப்பும் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டு இருக்கின்றது அல்லது ஒவ்வொரு நியாமத்தும் எதற்காக அதற்கு மாற்றமாக நடக்காமல் இருப்பது சுக்ரியா சொன்னார் அல்லாஹு நமக்கு பொருளை கொடுத்து உலக சம்பந்தப்பட்ட விஷயத்திலே காசு நமக்கு இந்த பணம் காசு நமக்கு கொடுக்கப்பட்டது ஒரு நியமம் இந்த நியமத்துக்கு நன்றி செலுத்துவது என்பது இதை வச்சுக்கிட்டு அலஹமது இல்லா அலமது இல்லான் எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைச்சு வச்சிங்க அலமது இல்லா அலமது இல்லான்னு சொல்லிட்டு இருக்கிறது மட்டுமல்ல அதை செய்யணும் முதல்ல சொல்லப்பட்டதுக்கு மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்களிலே ஒரு பைசா கூட செலவிடக்கூடாது அதுதான் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்ட ஞானத்துக்கு சுக்ரியாவாக ஆகும் கிடைக்கக்கூடிய ஹராமான மார்க்கத்திற்கு மாற்றமான வீணான எந்த காரியத்திலும் செலவு ஹராமா மட்டும் அல்ல சிலது வந்து அது தேவையில்லை அப்படின்னு இருக்கும் தேவையில்லாத காரியங்களுக்கும் அது செலவு செய்யக்கூடாது அது ஒரு தேவையில்லாத விஷயம் அது ஹராம் என்பதாக சொல்லப்படுகின்றது அல்லது அதை செய்தால் ஹராம் என்று இருக்காது தேவையில்லை இதெல்லாம் எனக்கு காசை போட்டு இதுல செலவு பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒருத்தர் சொல்றாரு அறிவாளி மார்க்கம்பது இந்தியின் முழு உரிமையும் இதை வேறு யாரும் இதில் இருந்து ஒரு பகுதியோ அல்லது இந்த சீடியோ காப்பி செய்து விற்பனை செய்வதே தண்டனைக்குரிய குற்றமாகும் நாங்கள் வெளியிட்ட இந்த செய்தியின் நடுவின் உட்புறத்தில் சிறிய எழுத்தில் சய்தா சென்னை இரண்டு என்பதாக ரிஃப்ளெக்டில் பிரிண்ட் செய்திருப்பதை பார்த்து கொள்ளவும் அலாமலை வரமத்துள்ளா வரகா அது ஹராமில்லாவிட்டாலும் கூட தேவையில்லாத விஷயமாக ஆக்கப்படுகிறது அப்படி கொடுக்கப்பட்ட பொருளை தேவையில்லாத விஷயத்திலே அவசியம் இல்லாத விஷயத்திலே அல்லது ஹராமான விஷயத்திலே இஸ்ராப்பான விஷயத்திலே மக்ரோஹான காரியங்களிலே செலவிட்டால் அது நன்றி செலுத்துவதாக ஆகாது நன்றி செலுத்துவது என்பது அப்படி இருக்கக்கூடாது அப்பதான் அந்த பொருள் கிடைத்ததற்கு அர்த்தமாகும் பசியான நேரத்தில் ஒரு மனிதனுக்கு நல்ல உணவு கிடைக்கின்றது வயிறு நிறைய சாப்பிடுவதற்கு உணவு கிடைத்து விடுகின்றது உணவு கிடைத்த பின்னால பசியான நேரம் உணவு பெரிய நியாயம் உணவை சாப்பிட்டு விட்டார் உணவு சாப்பிட்டா உடம்ப உடம்புக்கு நல்ல தெம்பு வந்துருச்சு உடலுக்கு நல்ல சக்தி ஏற்பட்டு போச்சு அதுக்கு முன்னால் நடக்க முடியாம உட்கார்ந்து இருந்தார் கொஞ்சம் தெம்பு வந்துருச்சு நடக்கிறதுக்காக இவர் என்ன பண்றாரு அந்த உணவு கிடைச்சு உணவு சாப்பிட்டு அந்த தெம்பு வந்த உடனே அந்த நன்றி இல்லாதவராக அங்கு அல்லாஹால சொல்லுகின்றார் நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் அதிகப்படுத்துவேன் வலையின் கபர்த்தும் அப்ப கொடுக்கப்பட்ட நியாமத்துக்கு நன்றி செலுத்தாமல் மாறு செய்தால் சாப்பிட்டு விட்டு உடல்ல கிடைத்த அந்த வலிமை இருக்கின்றதே சக்தி அதை தவறான காரியங்களிலே பயன்படுத்தினால் நான் உனக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது அல்லாஹால சொல்லுகின்றேன் இன்னும் இந்த ஷதீர் என்னுடைய ஆதார் கடுமையானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹாலா சொல்லுகின்றேன் இதை ரஹத்து அலிஹி அவர்கள் மாற்றம் செய்யாமல் இருப்பது வழியிலே பயன்படுத்துவது விமாதத்து வணக்க வழிபாடுகளிலே பயன்படுத்துவதுதான் செய்யக்கூடிய சுக்ரியா என்பதாக குறிப்பிடுகின்ற இப்படி சுக்ரி என்பதற்கு பல்வேறு கருத்துக்கள் ஆக இந்த பனீஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹால சொல்லுகின்றான் சும்மா அசும் உங்களை விட்டும் உங்களுடைய பாவங்களை நாம் அழித்து விட்டோம் மீன்பகதி காலை மாட்டை தெய்வமாக ஆக்கி கொண்டு வணங்கிய பின்னாலே செய்த பின்னாலும் உங்களுக்கு உங்களுடைய பாவங்களை அழித்து விட்டோம் தெஷ்குரோன் நீங்கள் சுக்ருடையவர்களாக இருப்பதற்காக வேண்டி என்பதாக அல்லாஹால சொல்லி அந்த சுக்குருடைய தன்மை நமக்கும் இருக்க வேண்டும் என்பதை இந்த குரானின் மூலமாக குரான் அல்லாஹால சொல்லியது காரணம் என்னன்னு கேட்டா நமக்கு அது இருக்க வேண்டும் என்பதற்காக முசாலே சலாத்துடைய சம்பவத்தை சொல்றதன் மூலமாக நமக்கு என்ன படிப்பினை அவர்கள் எதை செய்தார்களோ என்ன நன்மைகளை செய்தார்களோ அந்த நன்மைகளை நாம் செய்ய வேண்டும் எந்த பாவங்களை செய்தார்களோ அந்த பாவங்களை அவர்கள் தூர்சினாமலை பெற்றுக் கொள்வதற்காக போனார்கள் முந்த ஆயத்துல போன வாரம் சொல்லப்பட்டது இரவுகள் அதாவது சேர்ந்த நாற்பது நாள்கள் அவர்கள் அங்கே தங்கி இருந்து அந்த தௌராத்த வேதத்தை பெற்றுக்கொண்டு வந்தார்கள் நபி மூசா அலிசலாம் அவர்களுக்கு ஒரு வேதத்தையும் அந்த வேதத்திலே நன்மை இது தீமை இது என்று பகுத்து காட்டக்கூடிய பிரித்து காட்டக்கூடிய ஒரு பகுதியையும் நான் மூசா அலே இலாம் அவர்களுக்கு கொடுத்த நேரத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள் தகுத்ததும் அப்படி நினைவு கூர்ந்து பார்த்தால் அந்த என்று சொல்லப்படக்கூடிய பிரித்தறிவிக்கும் தன்மையை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையை நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது நீங்கள் நேர்வழி பெற்றவர்களாக ஆகிவிடலாம் அந்த தௌராத் வேதத்தை சிந்தித்து பார்த்து அதில் உள்ள முறைப்படிக்கு அமைத்துக் கொண்டால் நேர்வழி பெற்றவர்களாக நீங்கள் ஆகிவிடலாம் என்பதை அல்லாஹா குறிப்பிடுகின்றார் அவர்களுக்கு ஒரு கிதாப் வேதத்தை என்பது வேறு பல இடங்களில வார்த்தையை அல்லாஹால சுட்டி காட்டுகின்றார் இந்த இடத்துல அந்த தௌராத்துக்கு கிதப் என்ற வார்த்தையை சொல்லுங்க கிதாப் என்றால் பொதுவாக வேதம் அப்படிங்கிற அர்த்தம் கிதாப்னா சாதாரணமா அகராதியுடைய அர்த்தத்த புஸ்தகம் அர்த்தம் தான் அர்த்தம் ஆனா இந்த இடத்துல அல்லாஹுத் இருந்து அருளப்பட்ட அதத்தை அதை நாம் வேதம் அந்த புத்தகத்தை வேதம் என்பதாக சொல்லுவோம் அல் கிதாப் வேதத்தை மூசாவுக்கு நாம் கொடுத்த நேரத்தை நினைத்து பாருங்கள் அந்த வேதத்துக்குள்ளே என்ன இருந்தது என்று சொன்னால் இருந்தது என்று சொன்னால் அல் முஃப் இது என்று தெளிவுபடுத்தி பிரித்து காட்டக்கூடிய பொருளா பிரித்து காட்டக்கூடியது என்பதாக பொருள் ஈமான் இது குஃபுருமானுக்கும் குஃபுருக்கும் மத்தியிலே உள்ள விளக்கத்தை சொல்லி காட்டக்கூடியது நன்மை இது தீமை இது என்று பிரித்து காட்டக்கூடியது தண்டனைக்குரிய காரியங்கள் இது நன்மைக்குரிய காரியங்கள் இது என்பதாக சொல்லி காட்டக்கூடிய ஒரு பகுதி ஒரு வேதம் அது சொர்க்கத்திற்குரிய காரியங்கள் நரகத்திற்குரிய காரியங்கள் என்பதை பகுத்து காட்டக்கூடிய வேதம் அது அப்படிப்பட்ட அந்த வேதத்தை மூசாவுக்கு நாம் கொடுத்த நேரத்தை நீங்கள் நினை நினைவு கூர்ந்து பாருங்கள் நீங்கள் நேர்வழி பெற்றவர்களாக இருக்க போதும் ஆகிவிடக் கூடும் என்று சொல்லுகின்றனர் அதாவது மனிதன் நேர்வழி பெற வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் தன் புறத்தில் இருந்து அருளிய இறக்கி வைத்த அந்த வேதத்தை சிந்தித்து பார்ப்பதன் மூலமாகத்தான் அதை கடைபிடிப்பதன் மூலமாகத்தான் நேர்வழியை மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அல்லாஹார சுட்டிக்காட்டுகின்றார் முசாஸ்லாத்துக்கு வேதத்தை தந்தான் அந்த வேதத்திலே நன்மை இது தீமை இது என்று விளக்கி காட்டக்கூடிய பகுதிகள் என்பதையும் அல்லாஹால வைத்திருந்தார் அதை சிந்தித்து பார்க்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் உங்களுக்கு நேர்வழி கிடைத்துவிடும் நீங்கள் நேர்வழி பெற்றவர்களாக ஆகிவிட முடியும் என்பதை சொல்லுகின்றார் இதன் மூலமாக அல்லாஹால நமக்கும் தெரிவிக்கின்ற உலக மக்கள் அனைவருக்கும் சொல்லி காட்டுகின்றனர் மனிதன் நேரான வழியில் நான் இருக்கின்றேன் என்று சொல்லுவானே ஆனால் அந்த மனிதன் அல்லாஹ் அருளிய வேதத்தை ஏதாவது ஒன்றை பின்பற்ற வேண்டும் நமக்கு குரான் கொடுக்கப்பட்டு விட்டது முந்தைய வேதங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது குரான் வந்தவுடனே எல்லா வேதங்களையும் இந்த குரான் மாற்றிவிட்டது குரானு சட்டங்கள் இறுதியாக்க இறுதி வடிவம் தரப்பட்டு அது முழுமை பெற்றதாக ஆக்கப்பட்டு விட்டது எனவே குரான் இருக்கின்றதே ஒரு மனிதன் இப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனிதனாவது நான் நேரான வழியில் இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடியவராக இருப்பாரே ஆனால் அவர் குரானை கண்டிப்பாக பின்பற்றியாக வேண்டும் குரானை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் குரான் படிக்க தன்னுடைய வாழ்க்கையை அமைப்பு கொள்ள வேண்டும் செயலாக்க வேண்டும் எல்லாவற்றால் அவர் நேர்வழி பெற்றவர் என்பதாக சொல்ல முடியாது ஏனென்றால் நேர்வழி என்பதே வேதத்திற்குள் தான் இருக்கின்றது வேதத்தில் தான் இருக்கின்ற வேதமல்லாத வேறு எதிலும் நேர்வழி என்பதே கிடையாது என்பதை அல்லாஹாலும் என்ற வார்த்தையின் மூலமாக வாசகத்தின் மூலமாக சுட்டிக்காட்டுகின்றனர் எனவே நேர்வழி யாராவது உலக உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மதத்தார்கள் நாங்களும் நேர்வழியில் தான் இருக்க நேரான பாதை தான் நாங்களும் சொல்லக்கூடியது என்று சொன்னால் அவர்கள் பொய் சொல்லுகின்றார்கள் என்று அர்த்தம் அதை அல்லாஹால அல்லா அந்த பணிசிரவேல் அவர்கள் செய்த குற்றம் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கிவிட்ட செய்தி அவர்கள் நன்றி உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்ற தன் செய்தி அதனுடைய அறிவிப்பு பிறகு மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு வேதம் கொடுத்தது அந்த வேதத்திலே இருக்கக்கூடிய தன்மைகள் ஆகியவற்றை எல்லாம் அந்த இரண்டு ஆயத்துவிட்டு காலை மாட்டை அவர்கள் வணங்கி கொண்டிருந்த காரணத்தால் பெரும் குற்றத்தை சீர்க்கை செய்தவர்களாக அவர்கள் ஆய்விட்டார்கள் அவளை எப்படி மன்னிச்சார் அல்லாஹத்தி எப்படி கிடைத்தது என்பதை அடுத்த ஆயத்திலே சொல்லி அல்லாஹத்தான் நாவல்கள் கதைகள் எழுதக்கூடிய பாங்கு அதனுடைய போங்கு அதனுடைய அமைப்பை அல்லாஹாலின் மூலமாக சொல்லி காட்டுகின்ற பல இடங்கள்ல புறான்ல பல சம்பவங்கள்ல பார்க்கலாம் முதல்ல எழுதுறவங்க ஒரு சம்பவம் அது ஆரம்பத்துல இருந்து அது கடைசி வரைக்கும் கொண்டு போய் கடைசியில முடிப்பாங்க இந்த நாவல்கள் சம்பவங்கள் சுவையாக இருப்பதற்கு ஒரு வழிமுறையை அல்லாஹால குரானின் மூலமாக சொல்லி காட்டுகின்றன அது ஒரு நாவல் அல்லது ஒரு கதை அதனுடைய முடிவு என்ன இருக்குன்றது கடைசியில முடிகிறதுக்கு ஒரு பகுதி இருக்கும் அந்த முடிவை ஆரம்பமாக சொல்றது முடிவை ஆரம்பமாக சொல்லுகின்றது ஆரம்பமாக சொல்லி கடைசியில் அப்படியே அந்த கதையினுடைய கடைசியை சொல்லி பிறகு நடுப்பகுதியை சொல்லி பிறகு அதற்கு அடுத்த பகுதியை சொல்லி ஆரம்ப பகுதியை கடைசியாக கொண்டு வந்து முடிப்பது இருக்குதால சொல்லி கொடுத்த ஒரு பகு ஒரு அமைப்பு இது குரான்ல ஈசா அலையாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது மரியம் அலேஸ்லாம் அவர்களை பற்றி கதையை சொல்றான் சொல்லிக்கிட்டே வந்து அல்லாஹால மரியம் அலேசலாம் அவர்களை பற்றி சொல்லிக் கொண்டே வந்து கடைசியாக மரியம் அலேஸ்லாம் அவர்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்றார்கள் பெற்றெடுக்கக்கூடிய அந்த தருணத்திலே அவர்கள் இப்படியெல்லாம் இருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு பேரிச்சம் மரத்தின் கீழே போய் ஒதுங்கினார்கள் அல்லாஹத்தாலா அவர்களுக்கு உத்தரவிட்டார் அந்த குழந்தையை பெற்றெடுத்தார்கள் பிறகு குழந்தையை தூக்கி கொண்டு போய் நீ மக்கள் இடத்திலே செல் மக்கள் கேட்டால் நான் நோன்பு வைத்திருப்பதாக நீ சொல்லிக்கொள் இந்த குழந்தை கேட்டுக் கொள்ளுங்கள் அது குழந்தை பதில் சொல்லும் என்பதாக மக்களுக்கு சொல்ல சொல்லி அல்லாஹாலா சொல்லுகின்றார் மக்கள் எல்லாம் அதே மாதிரி மரியம் மத இஸ்லாம் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள் அந்த குழந்தை பேசுகின்றது இன்னி அதாவது நான் தான் அல்லாஹ் அல்லா அல்லாஹுடைய அடிமை அப்துல்லா அல்லாவுடைய அடிமை அல்லாஹு பெற்றோருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதாக வழிபட்டு நடக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் எனக்கு கட்டளை எனக்கு தொழுகை நோன்பை எல்லாம் ஜக்காத்தையெல்லாம் கடமையாக்கி இருக்கின்றான் என்றெல்லாம் அந்த குழந்தை சொல்லக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் சொல்லி முடித்து விட்டு அந்த குழந்தை யாருங்கிறத சஸ்பென்ஸாகவே வச்சிருக்க பாருங்க மொதல் சொல்லவே இல்லை ஒரு ஏழு எட்டு பத்து இருபது ஆயிரத்துல சொல்லவே எல்லாம் கடைசியில கொண்டு வந்து அவர் யாரு தெரியுமா அந்த குழந்தைக்கு மரியம் அவர்தான் மரிய முடிய மகன் சொன்னோம் இது கதையுடைய போங்கு அந்த அத காப்பி அடிச்சா பின்னால உள்ள மேலை நாட்டவர்கள்லாம் கதையுடைய போங்கவே மாத்தினாங்க நாவலுடைய நிலைய மாத்தினாங்க முதல்ல வந்து அந்த கட்டக்களை எல்லாம் சொல்லி கொண்டே வருவது சஸ்பென்ஸாக வைத்துக் கொண்டே வந்து அது யார் தெரியுமா அப்படின்னு கடைசியில கொண்டு வந்து முடிக்கிறோம் அதே மாதிரி அல்லாஹால இங்கேயும் சொல்லி தருகின்றான் இந்த ரெண்டு அவங்கள எல்லாம் நாங்க மன்னிச்சுட்டோம் நான் மன்னித்து விட்டோம் என்று அல்லாஹத்தாலா சொன்னத்தை அடுத்து அல்லாஹால உண்மையில இந்த முதல்ல இருக்கணும் அதுக்கு அடுத்ததாக இந்த ஆயத்த இருக்கணும் முதல்ல சொல்லப்பட்ட ஆயத்தம் அதுக்கு அடுத்ததாக அதுக்கு அடுத்ததாக இந்த கௌராத் வேதம் கொடுக்கப்பட்ட ஆயத்த இருக்கு மூணாவது மன்னிப்புக்குரிய அந்த ஆயத்த இருக்கணும் இங்க அல்லாஹத்தால மூன்றாவதாக எப்படி என்ன வேலைகளை செய்தார்கள் என்ன காரியங்களை செய்தார்கள் அல்லது அதாவது ஏதாவது ஒரு குற்றத்தை செய்துவிட்டால் அதற்கு பரிகாரம் இருக்கின்றது இந்த குற்றத்திற்கு இந்த தண்டனை நிறைவேற்றி விட்டால் அதுவே பாவத்திற்கு பரிகாரமாக ஆகிவிடும் உதாரணமா ஒருத்தர் திருடிட்டான்னு வச்சுங்க திருடனா அதுக்குள்ள பாவத்திற்கு அந்த பாவத்துக்கு பரிகாரம் கேட்டா இப்ப என்னுடைய பொருள் ஒரு ஆள் திருடிட்டு போயிடுறான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் அவனுக்கு அவன் அவன் பிடிக்கப்பட்டு விட்டான் பிடிக்கப்பட்டு விட்டால இஸ்லாமிய அரசாங்கம் ஆகிருந்தான்னு வச்சுங்க சரி போயிட்டு போற அவனை இல்ல இல்ல இஸ்லாமிய முறைப்படிக்கு கையை வெட்டினவன மணிக்கட்டு வரைக்கும் அவன வெட்டிடலாம் அப்படின்னு அரசாங்கத்தார் சொல்றாங்க பொருளை பறிகொடுத்த திருட்டு கொடுத்த நான் சொல்றேன் இவர் விட்டுட்ட நீங்க விட்டுருங்க சொன்னாங்க இஸ்லாமிய சரியத்துல அவங்க கைய வெட்டியே ஆகணும் ஒருத்தர் சினா செஞ்சிட்டான் சினா ஆண் பெண் ரெண்டு பேரும் சினா செஞ்சாங்க சினா செஞ்ச பின்னால ஆண் பெண்ணை பொருந்திக் கொள்ளுங்க அடிச்சு கொள்ள வேண்டும் திருமணம் ஆனவனாக இருந்தால் திருமணம் ஆகாதவனாக இருந்தால் கசையடி நூறு கசையடி கொடுக்கப்பட வேண்டும் அப்படி இல்லாம சரி நான் மன்னிச்சர்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு அப்படிங்கறதா விட்டுறலாமா ஓடக்கூடாது கண்டிப்பா செஞ்சாங்க இப்ப அதுதான் அந்த மனிதனுடைய குற்றத்திற்கு பரிகாரம் பாவ மன்னிப்பு தௌபா அதுதான் என்பது அதுதான் சில குற்றங்கள் இருக்கின்றன அது வந்து அந்த குற்றத்தை பிறருக்கு செய்யும் யாருக்கு குற்றம் செய்தாரோ அவர் மன்னித்து விட்டால் அந்த குற்றம் சரியா போய்டும் அதற்கு கஃபாரா மட்டும் கொடுத்து அதாவது முடிச்சுக்கணும் உதாரணமா ஒருவன் ஒரு மனிதனை கொலை செய்து விட்டான் ஒரு முஸ்லீம் மற்ற ஒரு முஸ்லீமே கொலை செஞ்சிட்டார் வேணும்னே கொலை செஞ்சா அது நரகன்னா மன்னிப்பே கிடையாது அப்படிங்கிறது ஒரு சில கருத்து சரி தவறா கொலை செஞ்சுட்டான் தவறா கொலை செஞ்சா அதற்கு ஃபிதியா நஷ்ட ஈடு கொடுக்கப்பட வேண்டும் அதற்கு இவ்வளவு நஷ்டம் என்பதாக இருக்கின்றது அந்த சட்ட முறைப்படிக்கு கொடுக்கப்பட வேண்டும் வேளுமனே கொலை செஞ்சான் அப்படின்னு சொன்னா கொலைக்கு கொலை திருமாவனுக்கு கொலை செய்யும் நஷ்டஈடும் கொடுக்கப்பட வேண்டும் கொடுக்கப்பட வேண்டும் அந்த ஃபிதியா என்பது நூறு ஒட்டகம் அல்லது ஒரு பனிரெண்டாயிரம் தீனார் என்பதாக சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு காசும் கொடுக்கணும் ஃபிதியாவும் கொடுக்கப்பட வேண்டும் இவனை கொலைக்கு கொலையும் செய்ய திருப்பி கொலையும் செய்ய அந்த நேரத்துல அந்த கொலை செய்யப்பட்டவனுடைய வாரிசுகள் இருக்காங்க அவங்க சொல்றாங்க போயிட்டு போறாங்க அந்த ஆளை விட்டுருங்க கொலை செய்ய வேண்டியதுல பழிக்கு பழி வாங்க வேண்டியதில்லை விட்டுருவோம் அந்த கொலைக்கு கொலை என்பதுல அந்த இடத்துல வந்து யார் பாதிக்கப்பட்டாரோ அவன் மன்னித்து விட்டால் அது கூடும் மன்னிக்க அந்த மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனா திருடுனதிலே இப்படிப்பட்ட சில காரியங்களிலே அது பாதிக்க பாதிப்புக்கு உள்ளானவர் மன்னித்து விட்டாலும் கூட அந்த மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் இங்கே அல்லா நமக்கு பாவங்கள் செய்து விட்டால் தௌபா செய்ய வேண்டும் தௌபா செய்த மன்னிப்பு கிடைச்சி போயிடும் அல்லாஹால தௌபாவுடைய முறைகள்லாம் இங்கே அல்லாஹால அவர்களுக்குரிய தௌபாவை சொல்லி தருவாலி கௌமி மூசா அலிம் அவர்கள் தன்னுடைய கவுமுகளுக்கு சொல்லிய நேரத்தில் எப்படி சொல்றாங்க யாமி என்னுடைய சமுதாயத்தினரே இன்னக்கும் வலம்தும் நீங்கள் அநியாயம் செய்து விட்டீர்கள் அம்புசக்கும் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டீர்கள் மூலமாக காலை மாட்டை தெய்வமாக நீங்கள் ஆக்கி கொண்ட காரணத்தால் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டீர்கள் எப்படி தவுபா செய்ய பனீஸ்ராங்களை உங்களை நீங்களே கொலை செஞ்சுக்கணும் அதுதான் தாலிக்கும் ஹைரு உள்ளக்கும் ஐந்த பாரிக்கும் அதுதான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பானது உங்க ரப்பிடத்துல உங்களுக்கு ரொம்ப நல்லது என்று அல்லாஹத்தால சொன்ன உங்களை நீங்களே கொலை செய்த இத சொன்ன உடனே அப்ப சரி அல்லா சொல்லிட்டான் அப்ப அவங்க கட்டளைக்கு நாங்கள் பொறுமையாக இருக்கின்றோம் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றோம் அவர்கள் எப்படியா உங்களை நீங்களே கொலை செய்து கொள்வது எப்படி அப்படிங்கறத மூசா அலிஸ்லாமர்கள் சொல்லி தந்தார்கள் அல்லாஹு தல மூசா அலையா அவர்களுக்கு யார் காலை மாட்ட வணங்க பாருங்க ஆறு லட்சத்தி இருபதாயிரம் பேர் அந்த கோவுகள்ல இருந்தாங்க போன வாரம் வழக்கு சொல்லப்பட்டது ஆறு லட்சத்தி இருபது ஆயிரம் பேர் அவங்க எல்லாரும் போய் காலமாட்டம் வர முடியாது ஒதுங்கிட்டாங்க ஒரு எழுபது எண்பதனாயிரம் வரை அல்லது ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அந்த காலமாட்டம் வணங்கினாங்க ஒரு லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் காலமாட்டம் வணங்கக்கூடிய தன்மை உடையவர் அதாவது சிறுக்கு வைத்து விட்டார்கள் இணை வைத்து விட்டார்கள் இப்ப யார் யார் காலை மாட்டை வணங்குனீங்களோ அவங்கலாம் ஒரு பக்கம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லா ஒரு பக்கம் வந்தாங்க வணங்காதவங்க இந்த பக்கம் சரி இந்த வணங்காதவர்கள் காலை மாட்டை வணங்காமல் பொறுமையா இருந்தாரு கைகளில எல்லாரிடத்திலும் ஒரு வாழ் கொடுத்து கத்திய கொடுத்து வந்து கொலை செய்ய இவங்க வணங்காதவர்கள் வணங்கினவர்களை கொலை செய்ய வேண்டும் அதுதான் தௌபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வாழை எடுத்துட்டாங்க எல்லா வரிசையா நிக்க வச்சாங்க போய் பார்த்தாங்க பக்கத்துல இவர் யாரு வாழ வாங்குறாரு அவரு இவர் மகனா இருக்கிறாரு அல்லது இவர் அவருடைய தாப்பினாரு சகோதரர் தாயாரு இப்படி உறவினர்களாகவே இருக்கிறாங்க எல்லாம் இவங்களுக்கு வெட்டுறதுக்கு மனசு வரல அப்ப மூசாரை சொல்லாத்திட்ட கேட்டாங்க மூசாவை நம்பிய இந்த மாதிரி என்ன இது எங்க மகன் பிள்ள மனைவி மக்கள் சொந்தக்காரங்க எல்லாம் அங்கே நிக்கிறாங்க நாங்க எப்படி போய் வெட்டுறது அப்படின்னா உடனே அல்லாஹத்தாலா ஒரு கருமையான இருளை அங்கே அனுப்பினா ஒரு இருட்டான இருளான நிலையை அனுப்பிவிட்டாங்க அவர்களை இருள் மூடிக்கொண்டது இருள் மூடி கொண்டவுடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளியே இருந்து மாட்டை வணங்காதவர்களிடத்துல கத்தி இருக்குது வாழ் இருக்குது வணங்க நேரம் காலை நேரம் இது காலை நேரத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது மாலை நேரம் வரைக்கும் வெட்டிக்கிட்டே இருந்தாங்க இருட்டில் ஒரே அலறல் சத்தம் மூசா அலை இஸ்லாம் ஹாரு வெளியிருந்து அல்லாஹால கொஞ்ச நேரம் பார்த்தா அப்புறம் அல்லாஹால யாரெல்லாம் என்னுடைய கௌங்கள் அழிக்கப்படுகிறார்கள் என்ன நடக்குது யாரையும் தெரிய முடியல பக்கத்திலிருக்கல அந்த மாதிரி ஒரு இருட்டை அல்லாஹத்தலா ஏற்படுத்தினா ஒரே சத்தம் அழுகை மயம் வெட்டுப்பட்டு இறக்கின்றார்கள் இப்போ மூசா அலை ஹார் சேர்ந்து துவா கேட்க ஆரம்பிச்சாங்கல்ல யார்ல என்னுடைய கவுகங்களை நீ காப்பாது உடனே அல்லாஹால இருளை விளக்கினார் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து கிடக்கிறாங்க அலி ரவி அல்லா தாலா அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த ஆயிரத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது எழுபதி நபர்கள் அன்று மாலைக்குள் வெட்டப்பட்டார்கள் எழுபதினாயிரம் பேர் ஆறு லட்சம் பேர்ல எழுபதினாயிரம் பேர் காலி மூசாலே சலாம் அதை பார்த்த உடனே ரத்தம் வெள்ளம் எழுபதினாயிரம் பேர் கத்தியில வெட்டி ரத்தம் அவ்வளவு ஓடும் ரத்தம் ஓடிட்டு இருக்குது மூசாலே சலா ரொம்ப கடுமையாக ரொம்ப கவலையாக அல்லாதது கவுமுகள் இப்படி ஆயிட்டாங்க அப்ப அல்லா தாலா அமாயுள் அப்படின்னு சொன்னாலே வெட்டியவரையும் வெட்டப்பட்டவரையும் யார் வெட்டினாரோ அவரையும் யார் கொலை செய்யப்பட்டாரோ கொலை செய்தவரையும் கொலை செய்யப்பட்ட ரெண்டு பேரையும் நான் சொர்க்கத்துக்கு அனுப்பது உனக்கு திருப்தியா இல்லையா அப்படின்னு கேட்டான் அல்லாஹால வெட்டினவரும் சொர்க்கம் போவாரு வெட்டப்பட்டவரும் போவாரு சொர்க்கம் போவாரு பெரிய ஆச்சரியமான நிகழ்ச்சியில் இது வெட்டியவரும் சொர்க்கம் வெட்டப்பட்டவரும் சொர்க்கம் அவருக்கு தௌபா கிடைச்சி போச்சு இந்த தௌபா கிடைக்கிறதுக்காக இவர் உதவி செஞ்சார் அதனால இவருக்கும் சொர்க்கம் அவருக்கும் சொர்க்கம் அது உனக்கு திருப்தி இல்லையா என்று அல்லா கேட்டார் அவருக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு மூசாலி சில அப்போ சொர்க்கம்னா அவர் என்று அல்லாஹால சந்தோஷம் அடைந்தார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகிறது இப்படி ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டு அந்த தவுபாயை அல்லாஹால நிகழ்த்தினார் இப்ப அந்த மாதிரி தௌபா நமக்கும் வந்துருச்சுன்னு பாவம் செஞ்சா உடனே நம்ம வீட்டுல வீட்டுல பாவம் செஞ்சு பெண் ஜாதிகளை கொடுத்து உங்க அல்லாஹால எவ்வளவு பெரிய ரகமத்து செஞ்சிருக்கான் இந்த உம்மத்தினருக்கு அதுதான் முகமது சல்லா அலிமுடைய மிகப்பெரிய ரகமத்து நமக்கு பேர உம்மத்தும் மறுசவுமா ரகமத்து செய்யப்பட்ட உண்மத்தினர் ஏன்னா ரசூ ரஹத்து உலகத்தினருக்கு அகிலத்தினருக்கெல்லாம் முடிஞ்சு போற விஷயம் அப்படின்னா அந்த உண்மத்துல ஒரு ஆளாவது ஆக்கிக்க அப்படின்னு சொல்லு அப்பதான் கடைசி அல்லாஹத்தாலா சொன்னா உன்ன நபியா ஆக்கிரத்தா அப்படின்னு கேட்டான் அப்படி அதனால நமக்கு அல்லாஹால மிகப்பெரிய சலுகைகள் செய்திருக்கிறான் அதே மாதிரி உன்னால சொல்லியிருக்கிறார் அந்த பனி இஸ்ராயல்கள் முசா அலிஸ் கவுகள் ஒரு பாவத்தை செய்து வீட்டுக்குள்ள இருந்து பாவம் செய்தார் மலக்குகளின் அருந்தினார் காலையில இவர் மது அருந்தினார் வெளியே எழுதப்பட்டிருக்கும் போறவங்க எல்லாம் பார்த்திருவாங்க இப்ப நமக்கு அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும் எல்லா ஒரு வீடு கூட இருக்காது எல்லா வீட்லயும் எழுதப்பட்டிருக்கும் அப்படின் அதே மாதிரி சிலருக்கு பாவம் செய்யக்கூடிய நேரத்துல அவருடைய முகக்குறியிலேயே அந்த பாவங்கள் தெரியவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவர்களுக்கு அந்த நிலை நமக்கு கிடையாது அல்லாஹால மிகப்பெரிய பாக்கியம் செய்திருக்கின்றான் ரசூல் சல்லி அவர்களின் மூலமாக நமக்கு இங்க அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டது பாவத்தை பாவ மன்னிப்பு அல்லாஹால கிடைக்குமாறு செய்து நமக்கு தகுபாதம் வாய்மொழியின் மூலமாக மனதின் மூலமாக வாய்மொழியின் மூலமாக யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை தனிமையாக இருந்து கொண்டு யாரெல்லாம் நான் இந்த பாவத்தை செய்து என்னை நீ மன்னித்து விடு நான் இனிமேல் பாவமே செய்ய அந்த பாவத்தை செய்யவே மாட்டேன் என்னுடைய செய்ய மாட்டேன் என்பதாக மனம் வருந்தி நாவின் மூலமாக கேட்டு கண்ணீர் வடித்தால் அல்லாஹால எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் மன்னிச்சிடும் அது எவ்வளவு பெரிய பாவமா இருந்தான் சலல்லா அலிஸ்வர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹால சொல்லுவதாக என்னுடைய அடியான் இந்த பூமியுடைய உருண்டை அளவுக்கு பாவத்தை செய்துவிட்டு என்னிடத்தில் வந்தால் பூமியுடைய உரண்ட நாற்பது ஆயிரம் நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் உள்ள அளவு அவ்வளோ பெரிய உரண்ட பாவத்தை செய்து விட்டு என்னிடத்தில் உருண்டையை கொண்டு நான் அவனை முன்னோக்குவேன் மன்னிப்பை கொண்டு முன்னோக்குவேன் அப்படிங்களா அல்லாஹல்ல சொல்லுகின்றார்கள் அதை விட பெரிய அதை அதிகமான பாவ மன்னிப்பை கொண்டு அவனை நான் முன்னோக்குவேன் அதிகமான பாவம் மன்னிப்பு அதனால்தான் சலலா அலேஸ்வலம் அவர்கள் ஒரு சகாபி பாவம் செய்து விட்டு சலலா அலிஸ்லம் அவர்கிட்ட வந்து சொல்றாரு நான் ஒரு பெரிய பாவத்தை செய்து விட்டேன் பாவம் எவ்வளவு பெருசுப்பா என்ன பாவம் செஞ்ச நான் பெரிய பாவம் அப்ப திருப்பி திருப்பி கேட்டா அவர் சொல்ல மாட்டேங்கிறார் சலதா அலேஸ்வரம் கேட்டாங்க உன்னுடைய பாவம் பெரியதா அல்ல இந்த கடல் பெரியதா அப்படின்னு கேட்டாங்க இல்ல இல்ல என்னுடைய பாவம் தான் பெருசு கடலோட பெருசு அப்படின்னு உன்னுடைய பாவம் பெருசா இந்த பூமி பெருசா அப்படின்னு கேட்டாங்க இல்ல இல்ல என்னுடைய பாவம் தான் பெருசு பூமி அதோட சின்னதான் பூமியை விட பெருசு என்னுடைய பாவம் உன்னுடைய பாவம் பெருசா வானம் பெருசா அப்படின்னு கேட்டாங்க வானம் சின்னதான் என்னுடைய பாவம் தான் வானத்தோட பெருசு அப்படின்னு சொன்னாங்க ஏழு வானங்களும் பெருசா உன்னுடைய பாவம் ஏழு வானங்களோட பெருசு என் பாவம் ஏழு வானங்களும் சின்னதான் அப்படின்னு சொன்னா கடைசி அரசு தான் கேட்டாங்க சிவதாரி சொல்லாங்க உன்னுடைய பாவம் பெருசா அல்லா பெருசா அவர் கொஞ்ச நேரம் தகச்சு போயிட்டா அல்லாதான் பெரியவன் அப்படின்னாங்க அப்படின்னா அல்லா மன்னிச்சிருவன் பாவம் சின்னதான் பாப்பன் மன்னிச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் அல்லாஹால நமக்கு மிக ரொம்ப லேசான வழிபா என்பதை அல்லாத்தால ஒரு அல்லாஹாலி வைக்க வேண்டும் அல்லாஹால அவர்களுக்கு அந்த முசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு அந்த பாவ மன்னிப்புடைய விஷயத்தை இங்கே சொல்லி காட்டுகின்றார் இன்னக்கும் வலம் உங்களை நீங்களே வெற்றி கொள்ளுங்கள் தாலிக்கும் அதுதான் உங்களுடைய அவன் தான் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அருள் புரியக்கூடிய அவன்தான் தௌபாவை ஏற்றுக்கொள்ள நான் தௌபா செய்ய எனக்கு பேரும் தவ்வாபு சொல்லலாம் அல்லா தௌபாவை ஏற்றுக்கொள்றான் அவனுக்கு பேரும் தவாப் சொல்லலாம் இருந்து அதிகமாக தௌபா செய்கிறவன் அப்படிங்கிற அர்த்தம் நான் தௌபா செய்கிறேன் அதிகமா தௌபா செய்ய இந்த தவுபாவை அல்லா ஏற்றுக்கொள்றான் பாருங்க அவனுக்கு பேரும் தௌவாபு அப்ப தௌபா செய்கிறவன் அப்படிங்கிற அர்த்தமும் நன்றி செலுத்துகிறவன் எனக்கு பேர் யாருக்கு நன்றி செலுத்துற அல்லாவுக்கு அல்லாவும் தன்னை பற்றி சொல்லுக்கு அப்ப அவனும் நன்றி செலுத்துறாள் அப்படிங்கிற அர்த்தம் இல்ல அவன் போய் யாருக்கு நன்றி செலுத்துறது அப்ப நன்றி பாராட்டுகிறான் அன்பளிப்பு தௌபா செய்கிறவன் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு தௌபாவை ஏற்றுக்கொள்கிறவன் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு நான் எனக்கு பேர் தவ்வாபு சொன்னா தௌபா செய்கிறவன் அல்லாவுக்கு பேர் தவ்வாப் தௌபாவை ஏற்றுக்கொண்டு அதற்குரிய வெகுமதியை தருகின்றவன் என்பதாக பொருளாகும் அந்த அர்த்தத்தில் அல்லாஹால தனக்கு சொல்லிக்கார் அவன் அவன்தான் தௌபாவை ஏற்றுக்கொள்ளுகிறவன் அவன்தான் அருள் புரிகின்றவன் திருவையாளர் ரஹீம் ரஹமானுக்குலாம் நிறைய விளக்கம் சொல்லிருக்கு அது மாதிரி ரஹீம்கிறது பிரத்தியகமா மூமினா தௌபாங்கிறது யாரிடத்துல இருந்து வரணும் அதுல பிரயோஜனமே இல்லையா காபிர் ஓட்டு தௌபா செய் காமான விஷயத்தில அவன் இருக்க முடியாது ரஹீம் என்பவன் மூவினான மனிதர்களுக்கு தான் ரஹமானத்துக்கும் காபீர்கள் மற்றவர்கள் உலகத்திற்கு எல்லா மனிதருக்கும் ரஹமான் அல்லேகமாக ரஹீம் அதனாலும் அவன் தான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் மிகப்பெரிய அருள் புரியக்கூடியவன் தொண்ணூத்தி ஒன்பது விதமான ரஹமத்துகளை கொண்டது ரஹீம் என்ற வார்த்தை அதை செய்யக்கூடியவர் அதுக்கு முன்னால விளக்கங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட தன்மை உடையவன் என்பதாக அல்லாஹால சொல்லி காட்டி அவர்களுடையாட்டுவதன் மூலமாக நமக்கு பல படிப்பினைகள் சுக்ரியா நன்றி செலுத்த வேண்டும் பிறகு ஹிதாயத் என்பது வேதத்தில் தான் இருக்கின்றது என்பதை அந்த நன்றி செலுத்துவது ஞாபத்துகள் கிடைத்த பின்னால் நன்றி செலுத்துவதற்கின்றது அதிகப்படுவதற்கு அதிகப்படுத்தப்படுவதற்கு காரணமாக ஆக்கப்படுவது என்பது வேதங்கள் பெற்றிருப்பது நேர்வழி பெறுவதற்கு காரணமாக நல்ல தன்மைகளை அனைவருக்கும் தவறானவர்கள் போக்கால் தீர்நிலை தடுமாற்றம் இல்லாமல்